அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்ட சுண்டவில் எழுதிய இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தெறியுங்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ படிப்பு மாணவர் ரோஜர் பானிஸ்டர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி ஒரு மைல் தூரத்தை மூன்று நிமிடம் ஐம்பத்தி ஒன்பது கடந்து சாதனை புரிந்தார் அப்பொழுது அது ஒரு பெரிய ஒரு இமாலய சாதனை ஏனென்றால் அதுவரை நான்கு நிமிடத்திற்குள் ஒரு மனிதனாலும் ஒரு மைல் தூரத்தை கடக்க முடியாது அப்படி கடந்தால் இதயம் வெடித்துவிடும் என்று வல்லுநர்கள் கூறியிருந்தார்கள் ஆனால் ரோஜர் பானிஸ்டர் ஓடி கடந்த பிறகு இன்று உயர்நிலைப் பள்ளி மாணவன் கூட அந்த சாதனையை புரிகிறான் ஆம் நம்முடைய உலகத்தின் ஒரு தவறான கொள்கை தவறான தகவல்கள் அடிப்படையில் நம்முடைய மனதில் நம்மை பற்றிய குறைந்த மதிப்பீடு பதிக்கப்பட்டுள்ளது இதை நாம் மாற்றியாக வேண்டும் நல்ல செய்தி என்னவென்றால் நம்மால் அதனை மாற்ற முடியும் என்பதே இந்த தலைமுறையின் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு நம் சிந்தை நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளது தவறான சிந்தையை தொடர்ந்து செயல்பட அனுமதிப்பதும் அதை தடுத்து நிறுத்துவதும் நம்முடைய பொறுப்பில் உள்ளது நம்முடைய கையை உயர்த்துவதும் கீழே போடுவதும் எப்படி நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளதோ அதுபோலதான் சிந்தையும் நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளது எதை சிந்திக்க வேண்டும் எதை சிந்திக்கக்கூடாது என்பதை முடிவு செய்யும் உரிமையை அது நம்மிடத்தில் உள்ளது எல்லோருக்கும் உயர்ந்த குறிக்கோளுடன் பயணத்தை ஆரம்பிப்பது மிகவும் விருப்பம் ஆனால் அதில் விடாப்புடியுடன் வைராக்கியமாக இருப்பவர்கள் ஒரு சிலர்தான் அவர்களுடைய சாதனைகள் நீடித்து நிற்கிறதாக் காணப்படுகிறது நாமும் நம்முடைய தாழ்வு மனப்பான்மை அகற்றி நம்முடைய குறிக்கோள்களில் உறுதியாக இருப்போம் நிச்சயமாகவே அந்த சாதனையை நாம் புரிவோம் நன்றி